வணக்கம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பழுகையே பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பத்து முதல் பதினைந்து வரை உருது கலாச்சாரம் மற்றும் அதன் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஜிஷ்ணித் ஈ உருது விழா டெல்லியில் கொண்டாடப்பட்டது இரண்டு சர்வதேச தடுப்பூசி அணுகள் மையத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் கிராமங்களில் இன்னும் ஐந்து வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு தடுப்பூசிகள் பற்றிய செய்தி சென்றடையவில்லை 3. இந்திய துணை ஜனாதிபதி எம் வெங்கையா நாயுடு ஜிம்பாபே விஜயத்தின் போது இந்தியா மற்றும் ஜிம்பாபேக்கிடையே ஆறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் 4. ஏடிபி வேர்ல்ட் டூர் விருதுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு கம்பேக்ட் பிளேயர் விருதை பெற்றவர் நோவக் ஜோஹோவிக் ஐந்து ஐக்கிய உலக மல்யுத்தம் அறிவிப்பில் ஃப்ரீ ஸ்டைல் அறுபத்தி கிலோ பிரிவில் முதலிடத்தில் உள்ள இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா இனி இன்றைய கேள்விகள் 1. துணை ஜனாதிபதி எம் வெங்கையா நாயுடு வெளியிட்ட யோகா அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் புத்தகத்தின் எழுத்தாளர் யார் இரண்டு தேசிய கல்வி தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறது 3. இங்கிலாந்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற எவரஸ்ட் சிகரம் தொட்ட உலகின் முதல் கையெழுந்த பெண் யார் நான்கு மான் புரோட்டோகாலின் எத்தனை ஆண்டுகள் ஓசோன் அடுக்கு மீட்கப்படும் 5. புதிய சவுதி பாஸ்போர்ட் விதிகள் அஜ் புனித யாத்திரைக்கு மெக்காவிற்கு எந்த நாட்டிலிருந்து வருகை தரும் முஸ்லீம்களுக்கு தடை விதித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி